إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره وننمن به وننذوكد عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادية له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ومن يضلله فلا هادية له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 அவனால் ஏவப்பட்ட ஏவணங்களை எல்லாம் எடுத்து விளக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை மட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி கட்டளைகளுக்கு முற்றாக வழிபட்டு வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சொகோவர்களே பெரியவர்களே பிரபாளுடைய மாதத்தில் பெரிய ஒரு பகுதியை வலியுறுத்தி வைத்துவிட்டு எங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக் கொண்ட நிலையில் கணித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசையுடன் எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு தோற்றத்தை செய்வானார் எங்களுக்கு தெரியும் பிரபலாண்டிய கடைசி பத்திரங்கள் நரக விடுதலையை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய நாட்கள் சுகானகால நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நரகத்துக்கு நாங்கள் போய்விடக்கூடாது நரக விடுதலை எங்களுக்கு இது கடமையாக வேண்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பெற்றோரையும் எங்களுடைய உறவினர்களையும் சக மனிதர்களையும் எல்லா சுகானகு தகாலா நரகத்தை விட்டும் பாதுகாத்து விட அந்த இடம் மிகவும் படுபயங்கரமான இடம் அந்த இடம் ஆக மோசமான இடம் அந்த இடத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம் துவாக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியாறுகளுடைய துவாக்களில் அதுக்கு ஒரு துவாராக இருக்கும் என்று புலான் கொண்டுகிறது அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அல்லாவுக்கு மிக விருப்பமான அல்லாஹுடைய அடியாறுகள் என்று சொல்லி அவர்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமான விசுவாசிகள் அறியார்களுடைய நரக விடுதலையை பற்றி அவர்கள் நாங்கள் எல்லாரும் பாலமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு துவாத்தான் உலகத்திலும் நல்லதை தந்துவிடு உலகத்திலும் நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் யாரத்திலும் யாக்ககம் கேட்கக்கூடாது யாருக்கு கீழேயும் வாழக்கூடாது தலைவிலிருந்து வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு நீ தந்துவிடு ஆகிரா ஆகத்திலையும் மௌத்துக்கு புறவுள்ள வாழ்க்கையையும் நல்லதாகவே ஆக்கி வைத்துவிடு மட்டுமல்ல நல்லதாக இருக்க வேண்டும் உலகும் நல்லதாக இருக்க வேண்டும் உலகத்தில் அழகாக வாழ வேண்டும் உலகத்திலும் செழிப்பாக வாழ வேண்டும் வல தர்சன சீவக்கவின துன்யா உலகத்தை கொடுத்து விட்டு அந்த போல் ஏழைகள் ஆனா சொல்லும் பொழுது opportunity, இதற்கொண்டு ஆகத்தை சம்பாதித்துக்கொள் ஆகத்தை மௌத்துக்குள்ள வாழ்க்கைக்கு இதை கொண்டு விவசாயம் செய்து கொள் கல்டிவேட் செய்து கொள் முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்லுகின்ற நல்ல அழகாக வாழுங்கள் மக்கள் பார்த்து பெருமிடப்படக்கூடிய அளவுக்கு வாழுங்கள் இந்த உங்களுக்கு அம்மா தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை பாதிப்பதை பார்த்து அனுபவிப்பதை பார்த்து அல்வா சந்தோஷப்படுகின்ற வேண்டும் தானும் வாழ்ந்து கொண்டு கொடுக்க வேண்டும் அழகாக வாழுங்கள் வீடு வாகனம் வைத்து வாழுங்கள் தொழில் தொடர்பு செய்து வாழுங்கள் யாருடன் கேட்காதீர்கள் ஏன் கீழே உள்ள கை மேல உள்ள கையை விட மோசமான கை கையெப்பே மேலே இருக்கணும் கைய வைத்திருக்கிறார்கள் தெரியுமா சம்பளம் கொடுக்கிற கைது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் சல்லூர் அறிவு செல்லம் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் சல்லல்லா செல்லம் உருவாக்கி காட்டினார்கள் சகோதரர்களே அல்லாஹுல கேட்கிறோம் இந்த உலகத்துல நல்லதத்தான் தான் ஆகத்திலையும் நல்லதை தான் உலகம் மட்டும் நல்லதாக இருந்து வேலையும் இல்லை நல்லதாக இருக்க வேண்டும் மவுத்துக்குப் புறவுள்ள வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் மவுத்துக்கு சாப்பிடுங்கள் பருங்கள் அடைந்த சமாதானம் அடைந்த ஈரேற்றமடைந்த ஆத்மாவை மாறுங்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கப்படுகிறது நல்லவனாக மோப்பார்கள் ஆகலத்திலையும் நல்லது கிடைக்க வேண்டும் அதை கேட்டுவிட்டு சொல்லுகின்றோம் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து வருவாய் நீங்கள் கேட்கக்கூடிய துரா எந்த ஒரு துவாவும் துவாவாக மட்டும் இருப்பது அந்த துவாவுக்கு பிறகு சில ஆக்சன்ஸ் இருக்கும் துராவுக்கு பிறகு சில ஆக்சன்ஸ் இருக்கும் ஒரு பெண் ஒரு பெண்மணி அது திரு சூழ்நா அவர்களோட சுவர்க்கத்தில் இருக்கோணும் அதுக்கு நீங்க துவா செய்ய யாருடைய துறாவல்ல கட்டமாட்டானோ யாருடைய துவா மனக்குமாறு எடுத்துக்கொண்டு போயிடுவார்களோ அப்படிப்பட்ட கேட்கிறான் யார் நான் அவளுடைய நிச்சயமாகவே எனக்கு தொழுகைகளைக் கொண்டு உதவி செய்வாயாக என்று சொன்னார்கள் தொகுதுகளை மறந்து விடாதீர்கள் என்ற கருத்தை அந்த பெண்ணுக்கு பல்லல்ல ஒரு சொல்ல வலியுறுத்தினார்கள் நான் என்ன சொல்லுவாரு என்றால் துவாவு கொண்டு மட்டும் இல்லை அங்க சில இருக்கிறது சில செயல்பாடுகள் இருக்கிறது நாங்கள் சில அன்பு பெற்றோரையும் எங்களுடைய அன்பு தாயையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய கணவனையும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான மனிதர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக நரக விடுதலையை தந்து விடுவாயாக என்று சொல்லி நாங்கள் மட்டும் நிறுத்தி கொள்ள முடியாது பிறகு சில செயல்பாடுகள் சில ஆக்சன் இருக்கிறது அதுல மிக முக்கியமான நினைக்கிறேன் அல்லாஹு இது உங்களுக்கு இந்த சொல்ற மூட்டி ஏது ஏற்றுக்கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது மிக தெளிவாக அவங்களுக்கு இஸ்லாத்தை இஸ்லாமாக சொல்லுங்க வேலை செய்யற டிரைவர் மிக பெருமையா சொல்ற முப்பது வருஷம் என்னோட கொஞ்சம் சொன்னோமா அவர் கூட தேவையில்லை அது அல்லாத எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த நாட்டுல நாங்கள் பத்து வீதம் வாழ்றோம்டா போயுமே வரலாறு காட்ட மாட்டீங்க ஐயாயிரம் பேர் அப்படி சொல்றதில்லை அப்படி சொல்றது இல்ல நான் என்னால சொல்லுங்க நாட்டில் மாற்று மருடைய வடக்கலத்துக்கு பொ பள்ளிக்கு சகோதரே பெருகியவர்களே ஒன்றை புரிஞ்சுக்கோங்க சொல்லுங்க அதுக்கு ரவானையும் ஈதையும் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்கோ நான் நான் என்ன பண்ண போற தெரியுமா உங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா உங்களோட பிள்ளைய பார்க்கறதுக்கு நான் ஓடி வருவேன் உங்களோட வீட்டுக்கு நெருப்படுத்தா உலகத்தில் என்ன சரி உண்டு நடந்தா நான் எந்த வீட்டை பாதுகாக்கிறது போல உங்க பாதுகாப்பேன் நான் விருப்பம் அந்த பிள்ளையோட ஹாஸ்பிட்டல் தங்கி உங்களுக்கு இறுதி சேர்த்துக்கே நான் இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் உங்களோட நெருக்கமாக இருக்கிறேன் எனக்கு உள்ள பயம் என்ன தெரியுமா என்னோட நீ சொற்கே நீ ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாம இருக்கோண்ட சொல்ல வரல உள்ளத்தில் உள்ள கவலையை சொல்றேன் இதில் என்ன குத்தவாணிகள் பின்லாசு எடுக்க வாழ்வு யாரையும் அதோட ட்யூட்டி இல்லை அத நீங்க சோசியல் அதை என்ன டொக்கியமெண்ட் ஆக்கவும் அப்படி பறவை இல்லை இது ஒன்று எட்டி வைக்கிறது இதைத்தான் சூரா யாசையில் சொல்லி வைக்கிறதை விட போகும் நல்லா சொல்றான் நடவத்தை விட்டு பாதுகாப்பு அது யாரு தெரியுமா நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்வோம் மட்டுமே துவாவோட மட்டுமே புராண பரப்புங்க அறுபத்தி ஆறாவது சூறா சோ சுத்த ஹரி அறுபத்தி ஆறாவது சூழ இந்த சூறாவெடுத்து நல்ல படிக்கும் இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லா சில ரெஸ்பான் அது ஆரம்ப நாலு ஆயத்தில் குடும்பத்தை பத்தி சொல்றாங்க குடும்ப வாழ்க்கை இருந்துச்சு கணவனுக்கு மனைவிக்கும் இடையில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மரத்தான் செய்யும் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில சில சட்டங்கள்ல சத்தம் ரொம்ப உயர்ந்து இருக்கும் இந்த நிலைமை இருக்கும் இருந்துச்சு அவங்கள வீட்டுக்குள்ளையும் அல்லா முதலாவது பதிவு செய்வாங்க முதலாவது சொல்றான் ஆரம்ப நாள் ஆயிரத்துல சொல்லி போட்டு சொல்றான் அடுத்த ஆயிரத்துல சொல்றான் அஞ்சாவது ஆயத்துல மனோ உங்களோட புள்ளைக்கு தீன் எத்தி வைங்க குடும்பத்துக்கு தீன் எத்தி வைங்க குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக்கொள்வாது மத்தாக்களுக்கு நரகத்தை பற்றி சொல்லுங்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் குடும்பம் நரகத்துக்கு பைத்திடப்படாதுக்கு பைத்திடப்படாது எந்த மனைவி என்னுடைய திரிக்கோணும் ومن صَلَحَ مِنْ آبائهم مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ عَلَيْهِمْ كُلِّ குழந்தைகளோட பேரப்பிரளையோட சுவர்க்கல வானோணும் இருக்க உடைத்து நேற்றி இப்ப அல்லா சொல்றீனும் அந்த அருள சொல்லு நீங்க நோபு பிடிச்சீங்க நான் சொல்லி நான் சொன்னிபாக நீங்க அதே மாதிரி நரமுழு சொல்றேன் கொண்டவர்களே நரகத்தை விட்டு உங்களை மட்டுமல்ல உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது அஞ்சாவது ஆயத்தில் ஆறாவது ஆயத்தியமான சொல்றதுல ஐயோ அல்லதீ நூ ஏ நிராகரித்தவர்களே நிராகரித்தவர்களே ஈமான் கொல்லாதவர்களே சொல்றா காரான ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லா ஐயோ கசரு என்று சொல்லியிருக்கிறான் நாங்கள் பேசக்கூடிய இருபத்தி அஞ்சு கடவை சொல்லிடுவோம் காதிரிகள் காதிரிகள் காதிரிகள் காதிரி என்று சொல்றீங்க மனிதனுடன் தான் விளிக்கிறான் ஆதனுடைய மகன் தான் விழிக்கிறான் அண்ணாண்டே யூகன்னா முழு குரான இந்த இடத்துல மட்டும்தான் ஏ நிராகரிப்பு செய்தவர்களே என்று சொல்லி அல்லா விழித்து சொல்றான் பள்ளியின எங்க அதனால எங்களை எங்க வரல வேறோது என்று சொல்லி உங்களோட புள்ள கெட்டு போனத்துக்கு உங்கள தப்பி போனத்துக்கு உங்கடட்டு போனதுக்கு தமிழ் சொத்துவாங்க இதே இந்த கிப்ட் அவளுக்கு இருக்கு நீங்க சொல்ற உனக்கு ஒரு ஞானத்தந்தும் உனக்கு ஒரு அருள தந்தும் சுவர்க்கத்துக்கு போற லேசான ஒரு வலிய தந்தும் நீ அதை நிராகரித்து செய்துவிட்டு இன்றைக்கு வந்து எக்ஸ்கூஸ் பண்றியா انما كنتونا ما كنتم تعملون انك انا اقول لك قولي داردي ني என்ன செஞ்சீங்களோ அதுக்கு தான் கூடி இது 8 ஆவதுாயத்து 7 ஆவதுாயத்து பண்ணுச்சியா سبحان الله 8 ஆவதுாயத்து பண்ணுச்சியா يا ايஹல الذين امنوا توبوا الى الله توبه نصوح எல்லாரும் எதிர்பார்த்திருக்கறது ரஹமால தௌபா வத்த அதுக்கு தான் நம்புறோம் நரகத்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் மகனுக்கு கொஞ்சம் சாயுது தென்பீங்கிற வச்சு பார்த்தோம் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வாக்கத்து தூக்கம் போகாது ஒவ்வொரு ஒன் அவர் கூடினா பதட்டம் போன என்ன ஆகும் அந்த பதட்டம் இங்க இருக்குது நடந்தது நடந்து முடிஞ்சு பாத்தி நடந்த நடந்து முடிஞ்சது இந்த ஜாதத்தை பள்ளியில ஜனாபாக்கள் அடக்கம் செய்யப்படுகிறது வாப்பட ஜனாபா கொண்டு வந்து வச்சிருக்கு மகனுக்கு தொழில் சாரி எனக்கு சோசல் பார்த்தியா பாடலில் இதுக்கு மகன் குத்தவாடி அல்ல அந்த பந்து வாக்க தான் குத்தவாடி அந்த வாக்க தான் குத்தவாடி உண்மையா பிள்ளைகள் பள்ளிக்கு வெளியே நிற்கிறான் உம்மட ஜனாதா வெளியே வரும் வரைக்கும் கேட்டா இந்த மட்டில் நாங்க பள்ளி ஒன்றுக்கு பெய்ததே இல்லை பட் முஸ்லிம் அங்க இருக்கிற பொறுப்பு நீங்க ஆகிவிட வேண்டாம் நானும் ஆகிவிடக் கூடாது நானும் ஆகிவிடக் கூடாது ஏன் ஜனாபாவுக்கு முன்னால் வந்து ஏன் தொழுக மட்டுமல்ல அவர் கேட்கறதுவா என்ன உருவாக்கு போகணும் அவங்க டாக்டர் இருக்கட்டும் அவங்க இன்ஜினியராக இருக்கட்டும் அவங்க பிசினஸ் மேனாக இருக்கட்டும் அவங்க யாராக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் குறைஞ்சபட்ச ஜனநாதாவுடைய தொழுகையாவது அவருக்கு செல்ஃபாகவது தொழுவி கேள் உருவாசித்து போங்க இதைத்தான் நல்லா சொல்றான் கொண்டு வருகிறது கடந்தது கடந்தது முடிந்தது முடிந்து விட்டது தூ ஓஹி இன்றைக்கு நீங்க நான் நல்லவனாக மாறுவோம் நான் நல்லவனாக மாறோம் இன்னைக்கு லைவ ரோபர்ட் ஆக மாற்று ஆக மாற்று மற்றவனுக்காக வேண்டி மாறுவதைகளுக்காக வேண்டி மாறுவோம் பிள்ளைகளுடையோ பிள்ளைகளுடைய சுமகுக்குவாங்கோ பிள்ளைகளுடைய சேது கேடுங்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து அழுங்கோ அல்ல சொன்னா அப்படிப்பட்ட எதிர்பார்க்கிறான் வெறுமனே சௌபான்றது வாயால சில வார்த்தைகளை சொல்லிட்டோம் நான் செஞ்சிட்டேன் தௌபா இல்ல நீங்கிருவீங்க உங்களோட பிள்ளைய வரியான வரைக்கு கொண்டு வரது யாரு இது ஒரு நீண்ட தலையங்கம் நீண்ட ஒரு கன்செர்ட் நீங்க குரான் எடுங்க அறுபத்தி ஆறாவது சட்டம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் அந்த சூழத்தில் குடும்பத்தை எங்களுக்கு உங்களுக்கு தனியாக அமையல்ல மனைவியை போல நூகு நபருடைய நீங்க அமையல்ல அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா மனைவி நாலாவதுல மனைவியும் திறான் நாலாவது ஒரு கூட்டம் இருக்கு அவங்க யாரு தெரியுமா மனைவியும் நல்லவங்க எனக்கும் உ நரக விடுதலை எனக்குவானாக நரகத்தை விட்டு என்னை உங்களையும் பாதுகாப்பானாக இருந்த ஆயுளை தந்த விடுவானாக சரீர சுகத்தை தந்து விடுவானாக மறக்கத்தான வாழ்வை தந்து விடுவானாக நரகத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுடைய சக நண்பர்களையும் முக்னியங்கள் முஸ்லீங்கள் மனித கோடிகள் அனைவரையும் அம்மா பாதுகாத்தல் சந்தோஷமான வாழ்வை தந்த அழகான வாழ்வை தந்தது அழகான மௌத்தையும் தந்த எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த கடைசி சமதானாக இந்த சமதானை அல்ல ஆக்காமல் இருப்பானாக இன்னும் வரக்கூடிய பல பகவான்களை ஆரோக்கியமான நிலையில் ஆவியத்தான சந்தித்து மகிழ்வதற்கு அமைத்து தருவானாக பாக்கியத்தை பாக்கியத்தை குழந்தைகளை கண்களை துணிரடிப்பானாக கடனில்லாத வாழ்வை நஷ்டி பார்க்குவானாக குறையில்லாத சொல்வத்தை தந்து வருவானாக